United Kingdom எனப்படும் ஐக்கிய ராஜ்யத்திலும் அயர்லாந்திலும் ரகசிய வாக்கெடுப்பு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பெரும் சூராவலியில் பலர் கொல்லப்பட்டனர் வீடுகள் மற்றும் பல தொலை சாதனங்கள் சேதமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் ஏற்பட்ட தோல்விகளை அடுத்து ஜப்பானிய பிரதமர் ஹிடேக்கி டோஜோ தனது பதவியை ராஜினாமா செய்தார் அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் தொடங்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு குவாத்தமாலாவில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூற்றி மாயன் பழங்குடினர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கரிபியன் தீவான மவுண்ட்ராட்டில் சாபியரே மலை வெடித்ததில்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் விண்கலம் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாசாவின் ஜெமினி பத்து விண்கலம் ஏவப்பட்டது இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஏ ஜே ஜான் ஆனா பரம்பில் திருவிதாங்கூர் விடுதலை இயக்கப் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரா கிருஷ்ணன் தமிழ் திரைப்பட இயக்குனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சௌந்தர்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை 19.75. தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதங்கி அருள் பிரகாசம் ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரியங்கா சோப்ரா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான் ஆஸ்டின் ஆங்கிலேய எழுத்தாளர் 19.74. தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எஸ் வி தமிழ் தெலுங்கு திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரசேன இலங்கை நடன கலைஞர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராஜேஷ் கண்ணா இந்திய நடிகர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கவிஞர் வாழி தமிழக பாடலாசிரியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சே பெருமாள் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சமர் முகர்ஜி இந்திய மார்க்சிஸ்ட் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் நெல்சன் மண்டேலா பன்னாட்டு தினம் என்று மீண்டும்